வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் பத்தொன்பது இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு யாழ்ப்பாணத்தில் ரோமன் கத்தோலிக்க மத மறைத்து வைத்திருப்பது மரண தண்டனைக்குரிய குற்றமாக டச்சு அரசால் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பிரான்ஸுக்கும் புரூசியாவுக்கும் இடையே இடம்பெற்ற போரில் ஃபாரிஸ் நகரை கைப்பற்றும் நிகழ்வு ஆரம்பமானது ஃபாரிஸ் நகரம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆண்டு ஜனவரி 28 எட்டாம் தேதி புருஷியாவிடம் வேழ்ந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி சுடப்பட்டு படுகாயமடைந்த அமெரிக்க அதிபர் ஜேம்ஸ் கார்ஃபீல்ட் இன்று மரணமடைந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆண்டு சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவில் உலக சமய மாநாட்டில் உலக புகழ்பெற்ற சொற்பொழிவை நிகழ்த்தினார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு நியூசிலாந்து பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய முதல் நாடு என்ற பெருமையை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பின்லாந்துக்கும் சோவியத் ஒன்றியத்துக்கும் இடையில் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செயின்ட் கிட்ஸ் மற்றும் நெவிஸ் ஆகியவை பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மெக்சிகோவில் இடம்பெற்ற ஏழு புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தினால் குறைந்தது ஒன்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தாய்லாந்தில் ராணுவ புரட்சியில் இராணுவ தளபதி சோந்தி பூன்யா ரத்கிலின் ஆட்சியை கைப்பற்றினார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி போலவே மெக்சிகோவில் மீண்டும் கடுமையான நிலநடுக்கம் தாக்கியது இதில் முன்னூற்றி பேர் பலியானார்கள் ஆயிரக்கணக்கானோர் படுகாயம் அடைந்தனர் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பாசல் அலி இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வில்லியம் கோல்டிங் நோபல் பரிசு பெற்ற ஆங்கிலேய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு எம்பி ஸ்ரீனிவாசன் தென்னிந்திய இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு சரோஜா வைத்தியநாதன் பரதநாட்டிய கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்க விண்வெளி வீராங்கனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இசா கோபிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேகனா நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காவ்யா மாதவன் இவர்கள் மூவரும் இந்திய நடிகைகள் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜேம்ஸ் கார்ஃபீல்டு அமெரிக்காவின் இருபதாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு விஷ்ணு நாராயண் இந்திய இசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கே பி சுந்தராம்பாள் தமிழ் இசை நாடக கலைஞர்